السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ به ونتوكل عليه ونعوذ بالله من شرور امسنا وسيئات اعمالنا ونعوذ بالله من شرور امسنا وسيئات اعمالنا ونعوذ بالله من شرور امسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يظله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريف له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا مولانا محمد وعلى آله وسحبه وسلم تسليما كثير كثيرا ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بسم الله الله الرحمن الرحيم الموت بالحق ذلك ما كنت من متحيد صدق العظيم وقال عليه الصلاة والسلام அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய நாள் வரைக்கும் அன்னாரை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் மீது என்னென்னும் உண்டாகட்டும் புனிதமிக்க ஜுமாவுடைய கடமை நீர்வேற்றத்துக்காக வேண்டி மசிதிலே அமர்கோதங்களிலும்னிமையில் இருக்கும் பொது எல்லாவை பயந்து தக்குவாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நத்தீத்தும் செய்து கொள்கின்றேன் உணர்ந்த சகோதரர்களே பெரியார்களே உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு ரெண்டு விதமான நோய்கள் ஏற்படும் முதலாவது உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு சாதாரணமா வரக்கூடிய ஒரு கலவழியாக இருக்கலாம் அவனுக்கு ஒரு காய்ச்சலாக இருக்கலாம் அவனுக்கு ஒரு வயிற்று வழியாக இருக்கலாம் அவனுக்கு வரக்கூடிய பல்லு வழிகளாக இருக்கலாம் சாதாரணமான இந்த உடல்ல ஏற்படக்கூடிய வழிகளுக்கு ஒரு சொல்யூஷன் அது காணும் ஒரு சொல்யூஷன் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதே நேரம் மனிதனுடைய உடல் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு நோய் பயங்கரமான சில நோய்கள் இந்த பயங்கரமான நோய்களை விட்டு எல்லாத்தையும் பாதுகாக்கணும் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கிறதோ அல்லா சுகானால் அவங்களுக்கு பூர்த்தியான ஷிஃபாக கொடுக்கணும் அன்பா அந்த சகோதரர்களே இந்த நோய்கள் வாரத்துக்கு முன்னால இந்த நோய்களுக்குண்டான சில அடையாளங்கள் சில அறிகுறிகளை மனிதன் விளங்கிட்டான்னு சொன்னா அந்த நோய்க்குண்டான அந்த நோய்க்கு எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் நினைக்கிறானோ மனிதன் வைத்தியர்கள் சொல்கின்றார்களோ அந்த அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வேறு போடுவது உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு அதிகமாக தாகம் ஏற்படுவது அதிகமாக இவரு பண்றார் பிளட் டெஸ்ட் பண்றார் இதுக்குண்டான நோயை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இவருக்கு உடம்புல வந்த மாற்றம் இது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி பல முயற்சிகளை செய்யறார் சாப்பாட்டுல ஒரு கட்டுப்பாடு சாப்பாட்டுல கண்ட்ரோல் மறந்த டைமுக்கு டைம் குடிக்கிறாரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சாப்பாட்டு கண்ட்ரோல் ஆகிக்கிறாரு ஏனக்கு சுகர் நான் ஒரு சுகர் பேஷண்ட் எனக்கு கொஸ்டி ட செஞ்சுக்காக மாற்றங்களுக்காக வேண்டி இந்த உடம்புக்கு வரக்கூடிய வருத்தங்களுக்காக வேண்டி இந்த உடம்பு கஷ்டப்படக்கூடாது இந்த உடம்பு வருத்தப்படக்கூடாது இந்த உடம்பு நோயில விழுந்துடக் கூடாது என்றதுக்காக நாங்கள் எண்ணோரண முயற்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளை பெரியார்களே இந்த உடம்பு இருக்கிறேன் வருடம் நாற்பது வருடம் ஐம்பது வருடம் அறுபது வருடம் சொல்லுவோம் நூறு வருடம் வாழ்ந்தாலும் அன்புக்குரிய சகோதரிகளை பெரியார்களே இந்த உடம்புல நாளுக்கு நாள் நிமிடத்துக்கு நிமிடம் மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது நடந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டு இறுதியாக எங்கட உசுறு போகக்கூடிய நேரத்தில் எங்கட ரூப கைப்பட்டுறதுக்கு பின்னால வெறுமணி கட்டையாக நாளைக்கு கபுல குறுகள் பூச்சிகளை தீங்கக்கூடிய இந்த உடம்புக்காக வேண்டி இந்த உடம்புல வரக்கூடிய வருத்தத்திற்காக வேண்டி இந்த உடம்புக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்காக வேண்டி நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன் ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே நாங்கள் எல்லாரும் மறந்து மறந்தமாய் நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நோய் அது கேன்சரை விடவும் பயங்கரமானது பயங்கரமானது மாட்டிக்கொண்டிருக்கிறோம் அந்த நோய் எனக்கு இந்த ஒரு நோய் இருக்கிறது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே அதுதான் உள்ளத்துடைய நோய் எல்லா நோய்களுக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யறோம் எல்லா நோய் வாரத்துக்கு முன்னால அதுக்குண்டான பரிகாரங்களை தேடி கொண்டிருக்கிறோம் எல்லா நோய் சோதரிகளை நானும் நீங்களும் இந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட மாடிப்பட்டிருக்கிறோமே இதுல எத்தனை பேர் நாங்கள் உள்ளத்துல கைய வச்சு பார்ப்போம் இதுக்குண்டான பேர் செஞ்சு கொண்டிருக்கிறோம் மருந்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அன்பாவது சகோதரிகளை பல விடயங்கள் உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்கள்ல மனிதனுக்கு பொறாம மனிதனுக்கு பெருமை மத்தவன பார்த்தா ஒரு ஒரு அத கீகரமான ஒரு எண்ணம் இப்படியாப்பட்ட உள்ளம் சம்பந்தப்பட்ட பல நோய்கள் எழுதுறாங்க நோய்களுக்கெல்லாம் மிகவும் பிரதானமானது நோய்களுக்கெல்லாம் தாய் என்று சொல்லி பல கிசாவுகள் அதுல உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட நோயில ஆகவும் பயங்கரமான ஒரு நோய் இந்த நோய் வந்துருச்சு சொன்னால் உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இப்ப சொல்லப்படக்கூடிய இந்த நோய் வந்திருமால் அன்புக்குரிய சகோதரிகளே பெரியார்களே என்ற உடம்புல என்னென்ன நோய்கள் இருக்கிறது என்றே அதுதான் தத்துவ சொல் தள்ளு ஒரு மனிதனுடைய உள்ளம் அப்படியே தள்ளாகி போறது அன்புக்குரிய சோதனைகளை பெரியார்களே அல்ல இவர்கள் எல்லாத்தையும் பாதுகாப்போம் இந்த உள்ளம் கல்லாய் பயத்தரும் இபாதத்தில் இன்பம் இருக்காது ஒரு மனிதனுக்கு குரான் இலாபத்தை எத்தனையோ பயான்கள் கேட்கிறாரே எவ்வளோ குரானோரை கேட்கிறாரே எவ்வளோ மௌத்து விஷயங்கள் சந்திக்கிறாரே ஆனால் உள்ளத்துல ஒரு மாற்றமும் வருவதில்லை உள்ளத்துல சேஞ்சஸ் ஏற்படுவதில் காரணம் என்ன சோதனைகளே பெரியார்களே உள்ளம் கல்லாய் قصفة <تصفيق> القرآن لا يوجد نفسه لا يوجد نفسه الله قرآن قال لك لو أنزلنا هذا القرآن على جبل لا رأيته خاشعا متصدعا من خشيت الله الله إذا قرآن وراء قلبارين دي ركيرن دال وراء ملايين دي ركيرن دال عند أكشة تالة عند بيس تالة عند ملا سكدورا بيت لكم ஒவ்வொரு நாளும் தான் இவங்களோட உள்ளங்கள் எப்படி என்று சொன்னால் அது கற்களை போல சொல்லான் இல்ல அதை விடவும் கொடூரமாக நாங்கள் உள்ளங்கள் மாறிப்பை அல்ல பாதுகாக்கணும் சோதனைகள் குரான உதிரோ வலது கை இல்லையா இடது கை இல்லா சீம நான் கடப்பேனா அதுல உழுதுனு என்ற இறுதி முடிவு எப்படி ஆயிக்க போகுது பண்ணக்கூடிய சோதனைகளே தெரியாது எனக்கு இம் விங்கும் இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் நான் ஏதும் எடுக்காம இருக்கிறேன் எனக்கு தொழுகைல இன்பம் கிடைக்கிறது இல்லை எனக்கு சிக்கர்ல இன்பம் கிடைக்கிறது இல்லை எனக்கு குரான் ஓதியும் அதனுடைய அதனுடைய மகத்துவம்ளும் இப்படிய மாற்றும் பெரியார்களே குறான ஓதியும் நாங்க படிப்பின பெறலே ஒரு ஆள் எவ்வளவு சொல்லப்பட்டு நாங்கள் படிப்பில் பெறவில்லையே அன்பான சோதனைகளே பெரியார்களே இந்த சஸ்வத்து கல் வந்து இந்த உள்ளம் கல்லாய் இந்த நோய் வந்துவிடும் என்று சொன்னால் மனிதன் சர்வசாதாரணமாக பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பான் ஹராச செஞ்சு கொண்டிருப்பான் எல்லாருக்கு மாற்றமான விஷயங்கள் செஞ்சு கொண்டிருப்பான் ஒரு பக்கம் பாதத்துடைய ருசி இல்லாமல் போய்த்தோம் இன்னொரு பக்கம் மனிதன் பாவத்துடைய இன்பத்தை சுவைத்துக் கொண்டே இருப்பான் பார்வையில கட்டுப்பாடு கேள்வியில கட்டுப்பாடு அறிகுறிதான் எனக்கு பாவத்துல இன்பம் நான் கண்டு கொண்டிருக்கிறேன் அறிகுறி தான் அதற்குண்டான அடையாளம் தான் எனக்கு விவாதத்துல நான் ருசிய காணாமல் கொண்டிருக்கிறேன் மருந்து அன்புக்குரிய சோதனைகளை பெரியார்களே அது உடல் சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி அது உள்ள சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி அல்லா சுபஹான மருந்து கருத்துள்ள அதிக நினரா அதுக்கு பின்னால நான் வரணும் அன்புக்குரிய சகோதரிகளே பெரியார்களே துணியால் வச்சு இல்ல பொதுவன்புக்குரிய சோதனைகளில் ஒரு நாள் வர போது அது இன்றைக்கா இன்றைக்கு காலையில் என்னுடைய வாழ்நாள நீ மாலை நீ காலை எதிர்பார்க்காத அன்பாந்த சகோதரிகளை பெரியார்களே இன்றைக்கு உலக ஏமாற்ற மூழ்கிங் மறந்து வாங்கிறோம் அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது நான் பத்து வருஷத்துக்கு பின்னால பிளான் போட்டுக் கொண்டிருக்கிறேன் சொல்லல ஒரு விஷன் ஒன்று இருக்கத்தான் வேணும் ஒரு பிளான் அன்புக்குரிய சகோதரிகளை பெரியார்களே மறந்துடக் கூடாது ஒரு நாள் வரப்போகுது அது இன்றைக்கா இருக்கலாம் நான் சட்டில படுக்க போதே என்னுடைய நாக்கு இழுக்க போகுது என்னுடைய கால்கள் கூதல்ல நடுக்க போகுது மலருக்குள் போது வரப்போறா அவர்கள் சொல்ல போறாராக்கு ஆடைகள் இருந்து வர போறாரா சுருக்கத்துடைய அக்கர்கள் இருந்து வர போறாரா என்னுடைய தட்டுகள் நிலைமைகள் இருப்பான் முதலாவது கட்ட மனிதன் அல்லாஹுடைய சந்திப்ப விரும்பக்கூடிய மனிதனாயிருப்பான் இரண்டாவது மனிதன் அல்லாஹுடைய சந்திப்பூடிய மனிதனாயிருப்பான் பயப்படக்கூடியவங்க தானே சொன்னாங்க ஹபீப் அலிசல்லுடைய மலகுமார் நாளைக்கு ஒரு மனிதன் ஒரு நல்ல மனிதன் கிட்ட வருவார் அந்த மலகுமார் சொல்லுவாங்க அல்லாவுடைய அதுமத்த அவனுடைய மகத்துவங்களை சொர்க்கத்தில் இந்த மனிதனுக்கு காட்டக்கூடிய கிடைக்கக்கூடிய எல்லா ஞானத்துகளையும் மனிதனுக்கு காட்டப்படும் அதே நேரத்தில் அல்லாவுடைய சந்திப்பை பற்றி சொல்லப்படும் இந்த மனிதன் அல்லாஹுடைய சந்திப்ப விரும்புவார் அல்லா சுக ஹானவு தாலா எல்லாத்துக்கும் அல்லாவுடைய சந்திப்ப விரும்பக்கூடிய கூட்டத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த சந்திப்பு நடந்து கொள்ளுவான் அல்ல இந்த மனிதனை சந்திக்கிறது நேரத்தில் இந்த மனிதன் நான் அல்ல சந்திக்க கூடாது என்று பயப்படுவான் அன்புக்குரிய சோதர்களே பெரியார்களே நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களையே கேட்டு பார்த்துக் கொள்வோம் சொன்னாங்க நீங்க பார்த்துக்கோங்க நீங்க உங்களே இத்தொழி செஞ்சு பார்த்துக்கோங்க நான் தயாரிச்சிருக்கிறேனா தயாரிச்சிருக்கிறேனா சோதனைகளை பெரியார்களை பாருங்க அவனுடையே பெரிய இந்த உலகத்தில் இந்த உலகத்துக்கு ராமத்தாக இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாக வந்த அந்த செலம் அந்த நபியோட அல்லா எவ்வளவு இரக்கம் இவ்வளவு இறக்கம் உள்ள நபியுடைய சக்கரா அவ்வளோ வருத்தமா இருந்து நாங்க நீங்கள என்ன செஞ்சிருக்கிறோம் சோதரிகளுடைய சக்கரா யோசி பாருங்க என்னுடைய சக்கராத்துடைய வேதனைய அனுபவிக்க போறேன் என்ன ஆயத்தம் செஞ்சிருக்கிறேன் என்ன ஆயத்தம் செஞ்சிருக்கிறேன் இவ்ளோ கஷ்டப்பட்ட நபிக்கு இவ்வளோ இறக்கமுள்ள நபிக்கு அந்த ஒரு சக்கராத்துடைய வேதனை இருக்கும்னு சொன்னா இன்றைக்கு நானும் நீங்களும் அந்த ஒரு மௌத்தப்பத்தின் சிந்தனையே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வேதனைய பார்த்துட்டாங்க அதிகமான ஒரு பெரிய ஒரு சஞ்சலமே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க இதுக்கு பின்னாலும் எந்த ஒரு கஷ்டமும் இல்ல இதுக்கு பின்னாலும் எந்த ஒரு சஞ்சலமும் பெரிய <old your mind's> <Frye> <Jean> <subctu> <�ility> <turnover> உலகத்தில் செல்வாக்கோடு செல்வத்து கொடுத்திருப்பான் அரசாட்சி கூடிய செல்வாக்கு சொத்து பட்டம் பதவி என்ன சொத்து மந்த கபர்ல நான் சொன்னா அதுக்கு வரக்கூடிய அதுக்கு பின்னால வரக்கூடிய எல்லா விஷயத்திலும் நான் இல்லையா அவங்க மக்கள் சித்தே கதையா என்ன சொல்றான் நன்மாராய் கூறப்பட்டிருக்க கூடாதா நான் ஒரு பறவை கூடாதா என்று பெஸ்ட்டே இருக்கக்கூடாது என்று சொல்றாங்க அந்த அமர்றதை எல்லாம் அவங்க அவங்களும் சொருக்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்ட ஒரு நவி இந்த அமர் அவங்க விஷயத்துல பல சிறப்புகள் அவங்களுடைய ஆட்சியிலே அவங்களுடைய ஆட்சி இருந்தால்தான் உலகம் நல்லா சொல்லி இப்பேற்பட்ட நீதமான நல்ல மனிதர் வதையல்லான் அவங்க கடைசி நேரம் கடைசி சில நிமிடங்கள் அவங்களுடைய மகன் அப்துல்லா இது ரமர்வதான் அவங்களுக்கு சொல்றாங்க இனைய தூக்கி அப்படி பணியவை இந்த இந்த பாவத்தை மிக்க சோதரங்களே பெரியாரை அங்கீகாரம் இருக்குது இதை யோசனையே இல்லாமல் ஒரு பக்கம் தொழுகேட ஹெடி இருக்குது நான் எந்த அளவுக்கு எனக்கும் அல்லாருக்கும் தொடர்பு எப்படி இருக்குது எனக்கும் அல்லா சுக்க கூடிய கனெக்ஷன் எந்த அளவுக்கு வாங்க நான் என்ன நான் கட்டிச்சால வச்சு கொண்டிருக்கிறேன் அதை தளிவந்தியெல்லாம் கடைசி நேரத்துல அவங்க சொல்றாங்க வேதனை அந்த வருத்தத்துல கத்திட்டு சொல்றாங்க நான் என்னுடைய கட்டுச்சாரம் குறைஞ்சிருச்சு நான் கவுருக்கு சேர்ந்தது குறைஞ்சிருச்சு நான் மஸ்டருக்கு சேர்ந்தது குறைஞ்சிருச்சு நான் திராசுக்கு சேர்ந்தது குறைச்சிருச்சு என்னுடைய பயணம் தூரமாக போவேன் மௌன சொல்றது இந்த துணியால் இருந்து நான் முடிவே அழிவே இல்லாத இடத்துக்கு நான் பயணம் செய்ய போறேன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் வீடு கட்டுறோம் சூடு வரப்படாது நல்ல தூக்கம் வாங்கி போடுறேன் நல்ல தலையணையை வாங்கி போடுறேன் வீட்டுக்கே நான் என்ன ரூமுளுக்கு இப்படியா பெரிய ஏற்பாடுகள் எவ்வளவு நேரம் சூங்க போறோம் வெறும் என்ன தயாரிப்பு செஞ்சு என்ன கபு அது புதுப்பூச்சி நிறைய இடம் ஒவ்வொரு நாளும் எங்களை நாளும் எங்களை பெரிய சந்திக்கத்தான் போறோம் எல்லாத்துவை போது சக்கரார் மவுசுடைய சக்கரார் எல்லாத்துக்கும் போகுது அது உண்மையானது அது எங்களை வந்தே தான் தீரும் தயாரிப்புகள் ஏற்பாடுகள் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அன்புக்குரிய சோதனைகளை பெரியார்களே யோசித்து என்ன நோம்பு என்ன திக்கு என்னுடைய ஏனைய அமால்கள் எல்லாருக்கும் எனக்கு வைக்கக்கூடிய தொடர்புகள் என்ன மௌச்சுல மௌச்சுக்கு பின்னால நான் கபூர்ல வாழ போறேன் கபூர்ல எனக்கு உதவி செய்ய போகுதா என்ன தொழுக கபூர்ல என்ன நல்லமல்கள் எனக்கு உதவி செய்ய போவதா நாளைக்கு ஒரு சின்ன கேவலத்தை மேல தாங்கி கொள்ள இராது நாளைக்கு அந்த மஹருடைய மைதானத்துல அம்மாமன் இடது கைல அல்ல எல்லாத்தையும் பாதுகாக்கணும் இடது கையில பஸ்தோல கிடைக்கிற கூட்டத்திலிருந்து என்ன கேவலம் நாளைக்கு மஷனுடைய மைதானத்துல அந்த பஸ்தோல இந்த இடது கையில தர பஸ்டா எந்த நிலம் அதுக்கு என்ன நடக்க போது அந்த நரதன செய்ய கூட போறேன் துனியால ஒரு சின்ன நெருப்பு குச்சி பாட்டாலே தாங்கிக் கொள்ளையலாம் நகம் பட்டக்கூடிய நேரத்துல கொஞ்சம் வெட்டிப்பாட்டாலே தாங்க சுடக்கூடிய நேரத்துல வருத்தம் பாருது உடம்புக்குள்ள ரூஹக்கு வெட்டிப்பட்டால் வருத்தம் பாருது உடம்புக்கு இல்ல ரூஹக்கு நாளைக்கு நரகத்துல அதாவது கொடுக்கப்படுறது ரூபில் அன்புக்குரிய சோதனைகளை பெரியார்கள் தயாராகவும் துண்டிசாலித்தனமான வேலைகள் செய்யவும் அன்பான சோதனைகளை பெரியார்களே உலகத்துடைய மோகங்கள் உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் துனியாவுடைய எவ்வளவு எங்கட மத்தியில அது அது பெருசா வழங்கினாலும் அது பொறுமதியாக வழங்கினாலும் அது கண்ணியமா வழங்கினாலும் அது பாடைய அது கேவலமானதையே தான் ாலும்லமாக்களுக்கு சோதனை குரான் என்ன சொல்ல விஷயங்கள் உலமாக்க சொல்றாங்க குரான் இன்றைய நாள் <Notre prosêm> அன்புக்குரிய சோதனைகளை பெரியார்களே மௌத்துக்கு தயாராக வாழ்க்கைக்கு தயாராக குடும்பம் என்ன யாவரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எவ்வளவு திட்டங்கள் போடுறோம் எவ்வளவு பிளான்கள் போடுறோம் அன்புக்குரிய சோதனைகளை பெரியாரங்களே கபருடைய விஷயத்துல நான் நஷ்டானியத்தா தான் இருக்கணும் ஏத கபருக்கு நான் தான் தேடும் என்ன நான் நானும் தயார் இல்லை நான் தயார் படுத்தவும் இல்லைன்னு சொன்னா துனியால இதே மாதிரி ஒரு கேவலமானவன் இதைய மாதிரி ஒரு மோசமானவன் துணியால யாரும் இருக்குமா பெரியார் சோதர் சொன்னார நான் களிமாவோட மவுத்தாவினா நான் சிறந்தவன் களிமா இல்லாம நான் சொன்னா ரோட்ல போற நாய் தான் என்ன மௌத்துடைய நிலைமையில கனிமா வார்த்தைக்கு நான் என்ன பார்த்துக்கு எந்த வார்த்தை என்று அன்புக்குரிய சோதனை இது யாரும் யாருக்கும் நான் உங்களுக்கு சொல்லுங்க நீங்க எல்லாம் மற்றவங்களை பார்க்கணும் என்று செல்லில்லை நாங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கிலிருந்து நான் யோசிக்கணும் என கவரிந்து நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன் நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் நான் முடிச்சிருக்கிறேன் அடைந்து கொண்டிருக்கிறேன் அன்புக்குரிய சோதனர்களே இது நான் திருப்பி அடைகிறதில்லை நான் என்ன ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் பெரியார்களே சொத்து செல்வங்களை சேர்த்து வச்சு பெரிய பெரிய கடைகளை கட்டி வச்சுட்டு மௌத்தா போரனை பார்த்து உலகத்தில் இருக்கிறாங்க புத்திசாலி என்று சொல்லுவாங்க உண்மையான புத்திசாலி மௌசுக்கு பின்னால வாழ்க்கைக்கு தயாராகிறவங்க தான் அறிவாக அகல்மோ புத்திசாலி யாருன்னு சொன்னா மௌசுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தயாராக அன்புக்குரிய சோதனைகளே பெரியார்களே நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் நாங்கள் செய்யக்கூடிய தொழில் நாங்கள் இருக்கக்கூடிய उदा தயார் செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லா நம் அனைவரும் ದ ಕಲಿಮಾ ಓಡಾಂಡಿ ಇರಿದಿ ವರೆಗೆ ಮೌತೂರಿ ಸಿಂಧನೆಯೋಡಾಂಡಿ ಉಲಗ ಆಂದಾ ಪಾತ್ಗಲ ಮುಳಾಮಲ್ ಯಾ ಇಲಾಹಿಲ್ಲಲ್ಲ ಕಲಿಮಾ ಓಡಾ ಮೌತಾಹಿ ನಾರಿಕೆ ಒನಯ ಸಂತೋಷಮಾನ ಮೊರೆಲ ಸಂದಿಕಗೂಡಿಯ ಪಾಖಿಯತ ಇಂಗಲ್ ಎಲ್ಲಾತುಕು ನಸೀಬಾ ಕುವಾ ಲಹ ವಾ ಆಖಿರ ದಅವಾ ನ ಅಲ್ಹಂದುಲ್ಲಿಲ್ಲಾ ರಬಲ್ ಆಲಮಿ ಫ ಮೂಮ್ ಲೆಕ್ಚರ್ಸ್ ವಿತ್ itslhub.com